வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா ஒரு பேரரசை நிறுவுவதில் கடவுள் எவ்வளவு தெய்வீக சக்தியை அதே அளவுக்கு அவர் ஒரு சிறிய கிழிஞ்சலை உருவாக்குவதிலும் அருள்கிறார் ஆம் ஒரு பேரரசை நிறுவுவதில் கடவுள் எவ்வளவு தெய்வீக சக்தியை அருள்கிறாரோ அதே அளவுக்கு அவர் ஒரு சிறிய கிளிஞ்சலை உருவாக்குவதிலும் அருள்கிறார் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர் நன்றி வணக்கம்